அந்த யார் புலமையும் அதனாலதான் இனி அது மாதிரி பாடுற ஆளுமில் கொடுக்கிற ஆளும் இல்லை யார் பண்ணது மங்களம்பாடி முடிவாயிடு அதிகமா இறந்தவன் பாடுவான் இனி இல்லை எல்லா யாருப்பா ஒன்று பாடப்போற பாட நிற்கொண்டு இல்லை புலவன் நினைச்சு பாடு பெரு பரிசிலன் வாடினன் பெயர்தல் என் நாடினும் நனியின்னாதன வாழ் தந்தனே தலையணக்கிய தான் வந்து அரண்மனையைத் தொடர்ந்து காட்டில் கொண்டு காய்களை தின் விட ஒரு புலவர் வந்து இல்லை என்று சொல்லுவது அதை விட கொடுமை பெயர்வது என் நாடிடந்த பாண்டியன் தம்பி சோழன் நண்பான நட்பான பிறகு பொன்னியை கொடுக்கிறார் அந்த பொண்ணா இல்ல சாரி பாண்டியனுக்கு ஒரு பொண்ணு தம்பி தம்பி கொடுத்துட்டான் என்னது என்ன விளை பொருள மாத்திரத்துக்கு இப்போ வாங்கின சாமான உன்னை கூட மாற்ற மாட்டேங்கிறாங்க பெண்ணையே மாப்பிள்ளையை மாற்றிட்டான் மாத்தான் கொடுத்தது மட்டுமில்ல அவனுக்கு இன்னொரு எண்ணம் வந்துட்டு புத்தி தானே மெதுவாக தம்பியை அரவணைச்சிக்கிட்டோம்னா நான் ஆச்சு நம்ம மாப்பிள்ளைய நம்ம கைவசம் ஆச்சு அவனை விரட்டிடுவோம் அண்ணன் இந்த மக்கு தம்பியும் ஆமாம் மாமா அருண மாமா அன்புடைய மாமனும் மாமியும் இங்கெல்லாம் பயன்படுத்தப்படாது அந்த கொலகாரப் பயிலுக்கு இருந்தாலும் வந்துட்டு தேவ அதனால் மாமியும் சரின்னு உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் ஆகி போயிடுச்சு இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் சரி நமக்கு தரேன்னு சொன்னால் தம்பிக்கு தந்திருக்கிறான் பரவாயில்ல நலமாக இருந்தால் தரதான்னு வச்சுக்கான் பாண்டியன் இப்போ பாருமையாக இருந்தாங்க ஆனால் அந்த காடு வெட்டி பாண்டியன் செய்து அயோக்கி தரும் தம்பி கொடுத்துட்டு படையும் எடுக்க வந்துட்டான் யார் பாண்டியன் மேத படையெடுப்பதில் யார் நிற்கிறா தான் மா மாப்பிள்ளை முன்னே நிற்கிறோம் நீங்க பேசாம இருக்குமாமா நான் பாத்துக்கிறேன் என்னோட பிறந்த பயதான எனக்கு தெரியும் இப்ப யாரு கொதி செய்யணும் ஆண்டவன் யாருக்கு உதிவு செய்யணும் போன மாதத்துல காடு வெட்டி பாண்டியன் கொதிவு செய்தார் இந்த மாதத்துல யாருக்கு உதவி செய்யணும் எங்கே அறம் இருக்கிறதோ அங்கே செய்யணும் அறவாடி அந்த நல்லவா அறவாடி அந்த நல்லவா போன மாத்திரை செய்தான்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பாண்டிய சோழனை இந்த நாட்டுக்கே வரக்கூடாதுன்னு நூற்றி நாற்பத்தி போட்டு வர செய்து தப்பு ஒரு பைவனை பைவனந்தே மதித்தான் அதனால அதன் வந்து பண்பான இப்ப தம்பியை தன்னை கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்ணை கொடுத்துக்கிட்டு இந்த பாண்டியனை எதிர்ப்பானால் இப்ப யார் நீதி அண்ணங்காரன் பாண்டியன் நீதி அதனால அப்படின்னு அந்த பாண்டியன் போனான் சொக்கநாதரத்தில் சென்று உளாகி அன்று நின்றி சென்ற முறை வந்து அவனுக்கு உதவி செய்த நான் தப்புன்னு சொல்லலை அன்று அறம் அவன் செய்தான் நான் மரம் செய்தேன் ஏன்னா ஒருத்தனை போய் கொசங்கட்டியா மாறுத்துட்டு கோயிலு கூட வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அது என் கையில் மரம் அவன் கையில் அறம் ஆரத்தீனுக்கு உளாகி அன்று நின்ற நீ இன்று அவன் செய்யும் மரத்தினுக்கு உளாகி அவன் செய்த தப்பு உடனே உடந்தே ஆகுயா ஆக மாட்டி அறவாழ் எந்தனாயிற்று அறவாழ் எந்தனன் அருமையான தொடர்பான் அறவாடு அந்த ஆள் சேர்ந்தார்கள் திரவாடி பா என்ன மரத்தினுக்கு உளாகி என்று வன்மை செய்வதே நீ வன்மை செய்வியா செய்ய மாட்டேன் அதனால புறத்தினார் புறம் போடித்த புண்ணியா திரிபுரம் எடுத்தபோது கூட அந்த அறக்கரை அழித்தேன்னு கேட்டா உனக்கு தனிப்பட்ட ஒரு வஞ்சனை இல்ல திரிபுரம் அந்த வரம் பெற்றது நல்லது பெற்றதை வைத்துக் கொண்டு தான அருமையா இன்பமா இருக்கட்டும் யாரும் சொல்லது இல்லை ஆனா அந்த இன்பத்தை வைத்து ஏனையோருக்கு சிம்பம் அழைப்பது தவறு அதனால்தான் வளைந்தது விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபர அறத்திற்கு உள்ளாக இருந்தான் ஆகவே அந்த அறம் இன்றும் இருக்குது அதனால் புறத்தினார் புறம் கொடித்த புண்ணியாய கரைந்து உரைத்து வேண்டினான் வேலை உம்பர்நாதன் அருளினால் அப்படி கண்கடித்து வே விரும்பினான் ஆமப்பா இந்த ஒன்றையில் அறம் இருக்கிறது அவன் செய்வது தவறு அதனால மெய் துறந்த வாய்மை ஒன்று விண்ணி நின்றும் அண்ணலி வானொலி வந்து ஏனும் ஏனும் ஆக அன்று வந்து நாளை நீ எய்தி வந்த தெவ்வரோடு துருந்து நின்று போர் செய்தி விந்து நின்றதாதல் செய்து மென்றெடுந்ததால் வானொலி இல்ல தந்த தோறவது கவலைப்படாதப்பா நீ அவன் எதிர்தான் எதிர்த்தல் தயங்க வேண்டாம் வெற்றி உணதி வெற்றி உணதி அப்படி ஆக்குவோம் தான் ஏன்னா வழி வழியாக குழந்தையும் பாண்டியர்களுக்கு அவ்வளோதான் அதனால அவ்வளவுதான் பெருமகிழ்ச்சி அவனுக்கு தேரி நோதை கந்து கம் தெரிக்கும் மோதை தெரி இப்பொழுது இதோ மறுநாள் காலை ஏழு மணி படை புறப்படுகிறது எங்கே அவன் காஞ்சிபுரத்திலேருந்து வந்து கொண்டு இருக்கிறான் இவங்க இப்படி தேரி மோதை கந்து கம் தெரிக்கும் மோதை சொறி மர காரின் ஓதை பேரி எங்கரங்கு மோதை மரவரதம் போரின் ஓதை வீரர் ரோல் புடைக்கும் மோதை ஓடு குந்து நீரின் ஓதை ஒன்றெனக்கலந்தொடுக்கி நின்றதி அப்படின்னு போர் அப்படி சந்தா மாறணும் மாறணும் மாறணும் இல்லைன்னா அது போர் முனியாதான் அதனால அங்கேயும் அறம் அங்கேயும் அறம் சிலை பிற வீரர் ஓடு சிலைப்பா என்ற வீரரிங்களா யாரு வில்லெடுத்து வந்தாங்களோ அந்த வில்லெடுத்து வந்தவரோடு வில்லெடுத்து வந்தவன் தான் சண்டை போடணும் சரி கலை பிற வாளர் ஓடு கலை பாளரி பால் எடுத்து வந்தான்னு சொன்னா அவனோட வாட்படைவுதான் போர் அப்படி ஒரு ஆரம்பம் கொலை பலர் எடுத்து வந்த வேலோடு வேல் தான் போர் மலைப்பா என்ற மல்லர் ஓடு மலைப்பா என்ற மல்லரே இது எது கட்டிங்க அப்படின் உம் இவனும் தொலாப்பியும் ரொம்ப அருமையா சொல்லிட்டு படையெடுத்து பாழி கொள்ளும் ஏமத்தான் அடாரா படையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாழிகொள்ளும் ஏம தோளோட தோல் வாடா பண்ண இவனு வாடா என்று தோளோட தோல் அடார இப்படியாக சண்டை செய்தார்தான் மரவர் உகைத்த வளவர் கிரி உகைத்த வளவரே எரி உகைத்தாலியான அந்து மாலை வரா அதான் சிறந்த வீரம் என்பது என்ன சிறந்த வீரம் சொல்லிருப்பரவாயில்ல பார்த்தீங்களா உற்றுளி உதவும் பல்லகை விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமக்கு வாய் அருமையா பண்ணீங்க அழகா பான் வேணிற்காலம் அதிலும் கூட இளவேநிற்காலம் மாறி முதுவேனிற்காலம் பார்த்து அந்த படைகள்லாம் சண்டை போடுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்கில ரெண்டு பேரும் போரிடுகிறார்கள் அங்க தன் தம்பியும் அந்த கார் விட்டுச் சோழனும் இங்கே தமையன் மட்டும் நிற்கிறான் ஆனால் யார் பின்னணி சொக்கநாதர் பின்னணி நடந்தா எல்லாம் பார்த்தா ஒரே வெயில் அந்த வெயிலைப் பற்றி சொல்லுகிறார் ஒரே ஒரு பாட்டு அருமையான பாட்டு பாயிடை அழகை தேரும் அடைந்தவர் பெயரும் தூய நீர் வரந்த அந்த சுடுபுலம் தோய்ந்த காலும் அங்கே தண்ணிங்கிறது என்ன இருக்குன்னு கேட்டார் ரெண்டு விதத்தில் தண்ணி இருக்குனர் அந்த போர்க்களத்தில் என்னன்னு அவன் அவன் உடம்புல இருந்து வருது பாருங்க அதுதான் தண்ணி சிவசிவு இன்னொன்னு இருக்கார் இருக்கு இங்க இருந்து தூரத்தில் பார்த்தோம்னா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் அங்க போய் நின்னமுன்னா இங்க ஓடுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னன்னு பேரு பேய்த்தேர்னு பேர் காணல் நீர்னு பேர் இந்த ரெண்டு விதமான தண்ணி தவிர இல்லவே இல்லைன்னா சிவசிவு என்ன பண்றது அப்ப சரிங்க இந்த காற்று அடிச்சு தொலைக்காதா அந்த காற்றுல கொஞ்சம் திருமுறையில் இருக்குது அப்பர்சாமிய அனுபவம் ஆச்சு நமக்கு எங்க வீசுது அந்த காற்று என்ன பண்ணது கேட்டா சூடு பூலம் தோய்ந்த காலம் அந்த காற்று எங்க இருந்து வருது இந்த வெப்பத்தில இருந்தான வருது அதனால என்ன பண்ணியில இரவு வருகிற நிலவு இருக்குது கூட இந்த வெப்பத்தினாலும் அந்த மாதிரி வருகிற நிலவும் சுடுது இந்த மாதிரி அடிக்கிற காற்று என்னன்னா அனல் காற்றா இருக்கும் இதுவரைக்கும் நாவலாசிரியின் எழுதுவான் இனி கவிஞன் எழுதுகிறான் ஐயா குளிர்ச்சி பண்ண வேண்டிய காற்றும் குளிர்ச்சி தருகின்ற நிலவுமா சுடுது ஆமா எதனால என்ன அங்க இருக்கிற வெப்பத்தினாலே என்ன இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது என்ன தெரியுது உங்க தத்துவம் என்ன சொல்லிச்சு சார்ந்ததன் வண்ணமாகும் தெரியுதா தெரிய தெரியுதம் அம்மலம் கழி அன்பரோடு மரி குச்சி எடுத்த நான் எடுத்துட்டு போறோம் போங்க காலத்தில் வண்ணமாகும் எனவே அடிக்கின்ற காற்றும் மேலே வருகிற நிலவு கூட சுடுகிறது ஏன் சார்ந்ததன் மன்னால நல்லோரும் தீயவர் தம்மை சேர்ந்தால் தீயவர் ஆவரோ இல்லை நல்லவனாக இருந்தாலும் கூட தீயவனை சார்ந்தா என்ன அந்த புத்தி வரும் அந்த புத்தி வந்துடும் அதனால முதல்லயே ஒரு கை குறையதும் போது அது எனக்கு ஒரு கையும் தெரியாதுங்க ரெண்டு கையும் தெரியாதுன்னு போயிட்டுமே தவிர உட்காரப்படாது சிவ சிவன் உட்கார்ந்தோம்னு வச்சுங்க மெதுவாக ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் பாரு என்னமோன்னு பார்ப்பார் அப்புறம் அப்படி இருப்பார் அப்புறம் இவரை மாற்றவே முடியாது அதனால எப்ப நிற்கணும் அப்பவே நின்றுணும் முதல்ல வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை திருவள்ளுவர் ஏண்டா அப்பவே ஆரம்பிச்சிடு ஆமா இல்லைன்னா எரி முன்னர் வைத்தூர் போல கடும் ஒருத்தொருத்த விஞ்சி போயிட்ட விஞ்சிட்ட அதெல்லாம் திருவள்ளுவர் நட்புங்கிற அதிகாரத்தை வச்சு பேசும்போது பதினேழு அதிகாரம் பேசினார் சிலதாண்டா வந்து தொலைகிறது நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு அடார அடார ஏன் அது இவன் நண்பன் நண்பன் சொல்லி கீழே போன ஒழிக்கப்படுவேன் சேர்கின்ற இனம் நல்ல இனமாக இருக்கணும் இல்லைன்னா கெட்டே போடுவேன் அதனால் நல்லோரும் தீயவர் தம்மை சேர்ந்தால் தீயவர் அவர் ரோ நல்ல காற்றும் நல்லவர் தான் மேல இருக்கிற நிலமும் நல்லவர் தான் சார்ந்தது இந்த நிலம் அதனால தீவரா இதெல்லாம் போற போக்கில் அவரு சரி இன்னொருத்தன் பார்த்தானா ஒரு கள்ளி இருந்தது கள்ளி அது வெயில போய் ஈடுத்தாங்க அங்க போய் ஒதுங்க நானும் என்ன ஈரக்கமில் கொடிய செல்வர் மருங்கு போயிரப்பார் போல ஞான ஓம் எல்லாம் சொல்றேன். 얘ண்டா கல்லிட போய் அது அது என்ன அது எங்க அதான் தூளு தூன்னு நீட்டிப் போகுது. அதுல போய் நிடல ஏறுனாரு. வேற 바டி இல்ல சார் அங்க போறேன்னாரு. அது அப்படி போறது என்ன தெரியுமா என்னாரு. நல்ல செல்வந்தன், கெடுக்குற செல்வந்திட்ட போனா பரவாயில்லை. எச்சி கையில காக்கா ஓட மாட்டான். அப்படி ஒரு படம்ு இங்கே இருக்குல்ல? இருக்குல்ல? ஏன்னா நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காக்கா வந்து விரட்டிங்க நிச்சிங்க. தூன்னு போகுது ரெண்டு பருக்கு விழுந்துறோம். நின்னுறோம். அதனால தூ தூ எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான் அங்கெல்லாம் உண்டு அந்த பழமொழி என்ன அல்ல அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது காக்கா வந்தேன்னு சொன்னா இப்படி வச்சுக்கிட்டுதான் ஓட்டுவானே தவிர இந்த கை வராது அது மாதிரி நீ கொடுத்த நல்லவங்கிட்ட போய் வாங்கணுமா இது போய் ஒண்ணுமே தராதவங்க ஒதுங்கனா என்ன தருவாங்க செல்வந்துட்ட போனா எப்படி ஏமாந்து வரணுமோ அது போல அங்கேயும் நடல் இல்லாம வர்றாங்க ஒரு பக்கம் விளையாடல் இறைவனுடைய திருவிளையாடல் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அறவுரைகள் இப்படி எல்லாம் இருக்கா சரி இனிமேல் இப்ப எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க பார்த்தா இந்த ரெண்டு படைகளும் என்னனர் பெருமான் என்ன செய்ய போகிறார் பெருமான் என்ன செய்ய போகிறார் இப்ப யாருக்கு உதவணும் இந்த பாண்டியனுக்கு சென்ற மாதம் யாருக்கு உதவினார் நேரடே இந்த பாண்டியனுக்கு எதிராக இருந்த காடு வெட்டி பாண்டியனுக்கு யாருக்கு உதவப் போகிறார் அந்த காடு வெட்டி சோழனுக்கு எதிராக இருக்கிற பாண்டியனுக்கு என்ன சார் இப்படி கட்சி மாறுறாரு ஏங்கப்படாது எல்லாம் இருபத நூற்றாண்டுல வச்சுக்கோங்க இந்த கட்சி மாற்றம் எல்லாம் இல்லை எங்கள் கட்சி அறநிலை கட்சி அறத்தோடு பட்டது எது அறம் அதோடு படுகின்ற கட்சி அதனால ஆயதோ ரமயம் தன்னில் அளவிலா உயிர்க்கும் என்ற எல்லா உயிரையும் ஒப்பக்கிறதுகின்றவன் பெருமானான் அதனால தாயனார் தாயனார் தாயை ஒத்தவன் பெருமான் பெரிதான் சாமான எப்படிப்பட்டது நடுநிலைமையா இருக்கையா இருக்கணும்னு ஊருக்கு சொன்னா பிரயோஜனம் நீ முதல்ல நடுநிலைமையா என்ன சொன்னீங்க சாமி நீ முதல்லுமையா நீ என்ன உருவாக்கும் போடாம பொருளும் போடாமடிச்சு போச்சு அப்ப பொருளும் போடாமல் இடங்களும் போடாமல் அந்த தன்னை உற்ற பொருட்களை சேர்ந்து அது போல நீ பஞ்சாயத்துல போகணும்னா நீ யோகிதையா இருந்து பஞ்சாயத்துக்கு போனால்தான் கேட்பான் சிவ சிவ எதை பார்க்கணும் தராச பார்த்துக்கிறார் வைக்கிற கருவிதான் அந்த கருவி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு சான்றோம் எங்கள் பெருமான் துளை போல் யார்க்கும் சமநிலை கூட நாயன்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை உடையவனாக இருக்கிறது சொக்கநாத பெருமான் என்ன செய்ய செழியன் தானை நானந்தாலை வேத நாற்கால் பாய தோர் தண்ணீர் பந்தல் பரப்பி அப்பந்தர் நாப்பன் இவருக்குன்னு நினைக்கணும் கடிநடணுமா அல்லது கயிறு கட்டணுமா நினைத்த போது ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் எல்லாம் நினைவு மாத்தறையும் ஆமா இல்ல நினைவு மாத்தரின்னு அர்த்தம் தூயத்தமிழ் அது சித்தாந்தம் அப்படி போட மாட்டாங்க சங்கற்ப தலையை சுத்தி நிறான் பல சொற்கள் தமிழ்நாக்குன்னா அருமையா வந்துடுது நினைவு மாத்திரை நினைத்த மாத்திர காயில் மூல கணித்தும் கற்போடிகான் நினைத்த இது அப்படி தூள்னா தூளாகும் நினைத்த இது தள்ளி தண்ணீர் அதனால் தண்ணீர் பந்தல் வைத்தாரம் எப்படி எங்க பெருமானார் சொக்கநாதரை காண நம்ம திரு படிக்கும் போது எல்லாம் இப்ப நேரலை மதுரை கழிக்கிறோம் இதோ அந்த பொற்றாமரை இறங்கி தூய்மை செய்து கொள்கிறோம் மேல் கரையேறி சித்தி விநாயகரை வணங்கிக் கொள்கிறோம் வணங்கி கொண்டு நம்ம மரப்பில்லாம் நேராக அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை பார்க்குறது இப்போ ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை சொக்கநாதரை பார்த்துட்டு தான் பண்ணிங்களா நம்ம பாரம்பரியம் வச்சுக்கிறோம் இப்போ இது உள்ளே உள்ளே போகிறோம் ரொம்ப அருமையாக மீனாட்சி அம்மன் திருவிழத்தை பார்த்துங்களா வளர்ச்சிமையை எமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடி என்று வணங்குறோம் வணங்கிட்டு அப்படியே வந்தோம்னா முக்குரிணி பிள்ளையார் வணங்கிக்கிறோம் வணங்கி அப்படியே மேலே அப்படியே வளமாக வந்தோம்னு சொன்னால் மீண்ட சொக்கநாதர் தாய்மெலி தந்தையிலி தாந்தனியன் காணிகிலி மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறையா கூட்டம் இருக்கும் சொக்கநாதர் கூட கூட்டமே இருக்கு ஏன்னா தாய்மெளி தந்தையிலி தான்தனியன் காணி பல பேர் மீனாட்சி அம்மனோடவே போடுவான் திருநெலாத்தில் சனீஸ்வர பவானோட வெளியில் வந்துடுவான் உள்ளே போகிறான் ஏன்னா நமக்கு வேண்டியது யார் சார் தேர்வு சனீஸ்வர பவான் ஏழை நாட்டாக மூணாஞ்சு சுத்து அதனால் புல் அவடையம் அப்படி போய் இப்ப எல்லாம் முடிஞ்சது சொக்கநாதரி இதோ புண்டரனு பெருமானுடைய நெற்றியை நல்லா அருமையா வழிபாடு அந்த மூன்று அந்த வடிவில் அமைந்த திரிபுண்டரம் அணிந்திருக்கிற நெற்றி காதில் புறத்தணி மலர் காதில் அருமையான அணி தோருடைய சிவியன் அல்லவா அந்த தோருடைய சிவியன் மால அரும் பாதமுண்டாக மால அருமை எல் அப்படியே திருவடியை தரிசனம் பண்ணிக்க வைணவர்கள் அருமையாக தரிசனம் பண்ணி வைப்பாங்க இந்த சைவா சிவாச்சாரியாரை விட அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்கிறாரு உப்புலியப்பன் கோயிலும் போகிறது திருநாயச்சூரும் போகிறது திருநாயச்சூரத்துலேருந்து ரெண்டு பேர்லாம் மூணு பேர்லாம் கூட இல்லை உப்புளியப்போம் உப்பு இல்லாத ஆதப்பன் பொன்னப்பன் மணியப்பன்பாங்க தாழ்வார்பாசனம் பெற்றது திருநாயச்சூரம் நம்முடைய அருமையாக செய்கலார்கள் ஈர்த்தான் கொண்ட இடம் இங்கே போனீங்கன்னு நீ பாட்டு வந்து தரிசனம் பண்ணுறதுதான் அந்த ஒப்பில்லாத அப்பன் போனீங்கன்னு சொன்னா அருமையாக நல்லா உயர்ந்த வடிவம் எனவே அந்த கற்புரத்தை எடுத்துக்கிட்டு இதை எதிர்த்துட்டு ஒப்பில்லாத அப்பன் என்று சொல்லிவிட்டு பொன்னப்பன் மணியப்பன் என்று ஆழ்வார்பாசுரம் இந்த பக்கத்துல சங்கு சக்கரங்கள் அப்படியே இருக்குது மார்புல கவுதம் என்று காட்டி அப்படியே திரும்புகள் இங்க லோகமாக இருக்கிற திருமணி தரிசனம் பண்ணிக்கிறது என்று சொல்லி திரும்ப காட்டுவார் எந்த சிவாச்சாரியார் பெருமான் சிவலிங்க திருமேனி அறிவினுக்கும் காணாத அறிவினுக்கும் ஒருவினுக்கும் காரணமாம் நீனாக மணிந்தார்க்கும் நிகழ்குரியாம் சிவலிங்கம் ஒரு பாட்டுக்குன்னே தெரியாது பாட்டுக்குன்னே தெரியாது என்று சேக்கிலார் சொல்லுவார் அந்த பாடல்படி சிவலிங்க திருமேனி அருவ திருமேனியும் சைவத்தானத்தில் சொல்லுவார் இந்த பாதையை தரிசனம் பண்ணிக்கிறதுன்னு எந்த சிவாச்சாரியார் சொல்லி கேட்பீங்க நான் கேட்கல சா நான் கேட்கல எனவே இப்பொழுது பாருங்க அந்த பாத முண்டகர்ன்றுமிசை எயான் என்று எங்கள் திருவள்ளூர் சொன்னே மலரணைய திருவடி அது ஒற்றை கிண்கீணி மூழக்கும் ஒரு திருவடியில் எங்க பெருமானுடைய சிலம்பு இன்னொரு திருவடியில எங்க அம்மாவுடைய பாகம் அதனால உயொரு பாகம் நல்லவா அதனால அந்த மாதிரி இருக்கிற முழக்கம் உடையும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கிறது அடிக்கடி நிகழ்ந்து போடுங்கிறது அது மேல பாம்பு போட்டு கச்சி பெல்ட் என்ன புண்ணு கச்சிப்பு கண்டோர் உள்ளமும் கண்ணும் கொல்லை கொண்ட புன்னகையும் அப்படியே திருமுகத்தை வழிபாடு செய்து கொள்வது குனித்தபருவம் குபை செவ்வாயில் குன்சிரிப்பும் என்று அப்புறம் சுவாமிகள் பார்த்தார்களே அதே தான் எங்க சொக்கனாதது எல்லாரும் வழிபாடு செய்து கொள்ளுங்க நல்ல குமின் சிரிப்பும் ஆடார எப்படி இருக்குமா கண்டோர் உள்ளமும் கண்ணும் நெஞ்சும் அந்த உள்ளமும் கண்ணும் கொள்ளை கொண்ட புன்னகையும் திருவுள்ளார் உள்ள கருணையும் அருமையா சொன்ன குரு போய் கேட்டாங்க ஏ சாமி மீனாட்சி மீனாட்சி அம்மிங்கிறீங்களே வயிறு என்ன சூழ் வச்சிருக்கான் கரு உயிர்த்தா என்னைக்கு ஆகுது பத்து மாசம் சுமந்தாளா கேட்டார் அருள் கொண்ட அங்க ஏனைய தாயுள்ள நினைவையப்பட்ட கருவி தாங்கிருக்கிறா பத்து மாசம் தாங்குது பிறகு விட்டுடுதுடா எங்க அம்மா எப்பவுமே கர்ப்பம் அது எப்பொண்ணுமே பிறக்காதா சுவாமின்னாரு பிறந்துகிட்டே இருக்கும் ஆனா உள்ள இருந்துகிட்டே இருக்கும் இது பலங்குளிய சுவாமி அருள் சூல் கொண்ட அங்க ஏற்கன் அமுதே எங்க அம்மா வயிற்றுல ஆன்மாக்கள் ஆகிய நம்ம எல்லோருக்கும் சேர்ந்த அருள்ங்கிறது கருவா இருக்கும் செஞ்சிலான்ற பல்கலைக்கழகம்னா பல்கலைக்கழகம் அப்ப மீனாட்சி வயிற்றுல என்ன இருக்கும் ஆன்மாக்கள் அத்துணையை எல்லா எண்ணிறந்த அருள் என்ற ஒன்று கருவுற்றே இருக்கும் அவ்வப்பொழுதும் பிரசவமாக மருத்துவமனை இல்லை அதெல்லாம் நம்ம தலை இழுத்தல் இருந்தபடி இருந்து காட்டி இருந்தபடி இருந்து காட்டி ஜீவா எங்க அங்கே இருக்க அருமையான வர நான் தான் சொல்றேன் புரட்டாஸ் மாதத்துல இருந்த பத்து நாளும் தினமும் ஒரு பத்து பத்து பாட்டு மீனாட்சி பிள்ளைத்த படிச்சா போதுமே அருமையா செய்திருக்கிற கொண்ட புன்னகையும் உள்ள கருணையின் குறிப்பும் தோன்ற ஆறுமறை அகத்துள் நின்றாங்கு அருந்தவராகி பேணி பொறுப்பு பூரித்து அங்கோர் புண்ணிய சீரகம் தாங்கி அப்படி இருக்கிற சொக்க நாதரை வழிபாடு செய்துட்டோம் செய்த உடனே எல்லாம் ஆர்காட்லேருந்து வந்துட்டீங்களா வேலூரா இவங்களுக்கெல்லாம் திருப்பத்தூரா திருவண்ணாமலையா குருமூர்த்திங்களுடைய திருவடையில் இருந்தெல்லாம் கேட்குறீங்களா சரி வாங்க எல்லாரும் போகிறாங்க சொக்கநாதர் தான் நாமும் போறோம் எங்கே இந்த பாண்டியன் படை எங்க இந்த கல்லிலையும் உள்ளிலையும் தண்ணி கிடைக்காம இருக்குதோ அந்த இடத்துல அருமையான ஒரு தண்ணீர் பந்தல் நினைத்தா வந்துட்டு என்ன சுவாமியும் திடீர்னு சொக்கநாதர் இங்கே தண்ணீர் பந்தல் இருக்கிறோன்னு ஆம டாராஜா இப்படி ஒரு அன்பனை காப்பாரு அந்த நாக்கு வறண்டு கிடைக்குது பத்தியா அப்படின்னு வச்சுட்டு சரி எங்க தண்ணீனர் ஒரு ஒரு ஒரு கமண்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு கமண்டல வச்சுக்கிட்ட தண்ணி இத்தனை பேருக்கு ஆகும் படிக்கட்டது அதுல சிறு சிறு தொலை கமண்டல ஒரே நேரத்தில் அத்தனை படையும் வந்ததுன்னு சொன்னா அது அது கை எந்தது எல்லாரும் கொடுத்தார்கள் யாரு சுக்கநாதர் நீங்களுக்கு குடிக்கிறீங்களா அப்பா நான் இல்லை சுவாமி நாங்கள் ஆர்காட்டில் அருமையாக பால்கள்லாம் இடையிடையே எங்களுக்கு தருவாங்க அருமையாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அந்த அந்த படைகள் சாப்பிட்டோம் சரி பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் எனக்கு ஒரு கை கொடுங்க கூடாது சிவன் இங்கே தான் நமக்குதான் காத்து இருக்குது இதை விட்டுட்டு போய் அவர்கிட்ட போய் இருக்கிறேன் அவட்ட அவட்ட அருள் பெற வேணும் ஆனால் அவங்க முக்கியம் படையில போர் செய்தவங்க அதனால் அவங்க சாப்பிட்டு ஒருவருக்கு ஒன்றே ஆகி இலக்கருக்கு இலக்கமாக புழையால் உங்க பைப்புல திருவினா வராது பந்தா நிற்காது உங்க காலத்துல கூடுமான வரைக்கும் எந்த பைப்புமே சரியா என்னதான் மூணு நாளும் கூட சொட்டு சொட்டு சொட்டு சொட்டு வைக்கும் போதே இப்படி வச்சுடுவாங்க அப்பதான் நம்மளை கூப்பிடுவாங்க அடிக்கடின்னு சொல்ல அப்படி இல்லை நீங்க நாலு பேர் வந்து நின்றாங்க நாலு துவாரத்தில் வரும் நாலாயிரம் பேர் வந்தாங்க நாலாயிரம் துவாரத்தில் வருவான் ஒருவருக்கு ஒன்றாக இப்படியாக அந்த கமலத்தில் உழையால் வாங்கி தனித்தனர் தண்ணீர் தாகம் இதைத்தான் மணிவாச பெருமான் தண்ணீர் பந்தல் ஜம்பர வைத்து நன்மையும் இதுவரை கேட்ட செய்திகளின் சார் ஆடாடாடா அப்படிதான் சொல்ல முடியும் ரெண்டே வழியில் ஏ சார் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னாரு ஆமா இதுவரை கேட்ட செய்திகளின் சார் ஆடார சுந்தரப்பு தேல் வைத்த தூருமலர் வாசத்த நீர் பந்தர் புக்கடைந்து தண்ணி நீர் பருகி எய்ப்பு அகலை எல்லாம் கொஞ்சம் இது வரைக்கும் சோர்ந்து போனாங்க இந்த தண்ணி சாப்பிட்ட உடனே தண்ணியும் உணவு இல்லை வாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் தண்ணீர் குடிஞ்சிட்டு பல நாள் வாழலாங்கிறது திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பா எதுவும் அழகினர் அல்லவா உண்பாருக்கு வேண்டிய உணவுகளையும் தரும் தானும் உணவா இருக்கும்னா தானும் அப்படி இந்த உருதுணை அந்த படைகள்லாம் ஒரே ஒரு எழுச்சி பெற்றதான் என்னென்னு கேட்டால் இந்த பாண்டியனுடைய படை